நபிசல்லு அலேஹு வசல்லாம் அவர்களிடம் பாய் ஒன்று இருந்தது பகலில் அதை வெறித்துக் கொள்வார்கள் இரவில் அதையே அரை போல் அமைத்துக் கொண்டு தோழுவார்கள் மக்கள் அவர்கள் அருகே விரைந்து வந்து அவர்களை பின்பற்றி